அவன் விஷயத்தில் உமக்கு ஏன் இவ்வளவு பாதிப்பு என்று என்னிடம் நபிசல்லு அலிவசல்ல கேட்டார்கள் நிச்சயமாக அவனிடம் ரொட்டி மலையும் ஆற்று தண்ணீரும் இருக்கும் என மக்கள் பேசிக் இன்று நான் நபி சொல்லாஹு அலிகுல் அவர்களிடம் கேட்டேன் இவற்றை விட அவன் அல்லாஹுவிடம் அற்பமானவன் என்று நபி சொல்லாஹு அலிகுல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு இரண்டு இரண்டு ஒன்பது மூன்று